நீங்கள் ஒருவருக்கொருவர் சாபம் விட்டுக் கொள்ளாதீர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அபு தாவூத் நான்கு ஒன்பது பூஜ்யம் ஒன்று ஒன்பது ஏழு ஆறு இது ஹசன் சகி என இமாம் கூறுகிறார்கள்